ஸ்ரீகுருபோ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாநுவரம் காயத்ரிமன்றம் சொல்லவேண்டிய முறை காயத்ரிமந்திரத்தை ஜபம் பண்ணவேண்டிய முறை இவைகளை வெறிவ பார்த்தோம் இந்த காயத்ரி மந்திரம் ரொம்ப முக்கியம் இதுதான் நமக்கு அடிப்படை இந்த காயத்ரி மந்திரங்கிறது அந்த மந்திரத்தில் மூன்று விஷயங்கள் இருக்குது அதாவது ஷப்தம் அக்ஷரம் ஸ்வரம் மூன்று விஷயங்கள் இருக்குது மூன்றும் மூன்று இடங்கள்லேருந்து நாம் எடுத்து சொல்கிறோம் எடுத்து சொல்கிறதுன்னா இப்போ இந்த காயத்ரி மந்திரம் வேத மந்திரங்கள் எல்லாமே எப்படின்னா நாம் உற்பத்தி பண்ணலை அந்த மந்திரத்தை அந்த காயத்ரி மந்திரமாகட்டும் எந்த ஒரு வேத மந்திரமும் ஆகாசத்தில் நிறைஞ்சு இருக்குது அந்த மந்திரங்கள் வேதம்ங்கிறதே சப்த ரூபந்தான் அதுக்கு சப்தம் சப்தம்ங்கிறது காதலை கேட்டு நாம் அறிய முடியும் அதுபோல தான் வேதம் நிறைஞ்சு இருக்குது ஒவ்வொரு அக்ஷரம் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரங்களும் உயிர் ஒரு வஸ்து இப்போ நாம் இருக்கிற இடத்துலையே ஒரு சின்னதாக அணு தூசி ஒன்று அப்படியே பறந்துட்டே இருக்கும் ஆனால் நாம் சாதாரணமாக பார்த்தா அது தெரியாது வெயில் மேலேருந்து கீழே ஒரு ஓட்ட வழியாக கீழே வரும்பொழுது பார்த்தால் அதில் தெரியும் அந்த சின்ன சின்ன சின்ன சின்னதாக பறக்கும் அல்லது டார்ச் அது மாதிரி அடித்தால் அந்த தெரியும் அதுபோல் தான் வேத மந்திரம் எங்கேயும் அந்த மந்திரத்துக்கு அந்த எங்கேயும் நிறைஞ்சி இருக்கிற அந்த மந்திரத்துக்கு ஒரு உருவத்தை தான் நாம் ஏற்படுத்துகிறோம் அதுதான் நான் முதல்லையே சொன்னேன் நம்முடைய சுவாசத்திலேருந்து உருவாகிறது சப்தம் நம்முடைய சுவாசத்திலேருந்து உருவாகிறது நம்முடைய வாக்கிலிருந்து அக்ஷரம் உருவாகிறதுன்னு சொன்னேன் உருவாகுறதுன்னா அதை ஒரு உருவகப்படுத்துகிறோம் உற்பத்தி பண்ணலை அதை சிருஷ்டி பண்ணலை நாம் மந்திரத்தை எங்கேயும் நிறைஞ்சு உள்ள மந்திரத்துக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறோம் நாம் அதனால தான் நான் உருவாகிறதுன்னு சொன்னேன் அப்படி நாம் அந்த வேதம் எங்கேயும் நிறைஞ்சு இருக்கிற வேதத்தை நம்முடைய சுவாசத்துக்கு கொண்டு வந்து சுவாசம் மூலமாக அதற்கு ஒரு ஆக்கிருதி ஒரு உருவத்தை கொடுத்து நாம் வெளிப்படுத்துகிறோம் மந்திரமாக அதே போல தான் ஸ்வரமும் எங்கேயும் நிறைஞ்சு இருக்குது ஸ்வரம் அதை நாம் விரலில் கட்ட விரல்னால் அந்தந்த ரேகையில் வச்சு அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறோம் அதுதான் அங்குலியின் ஞாச நியாசம்னு பேர் அங்குளின் ஞாசம்னா அந்த அங்குலியில் அந்த விரலில் உள்ள ரேகையில் கட்ட விரலை வச்சு அதை காண்பிக்கிறது அந்த ஸ்வரத்தை அப்படி ஜபம் பண்ணுறோம் ஏன்னா உயிர் உள்ள சப்தம் வேத மந்திரங்கள்லாம் நாம் பேசக்கூடிய பாக்கி பாஷைகள்லாம் நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துறதுக்காக வரக்கூடிய சப்தம் அதுக்கெல்லாம் உயிர் கிடையாது ஆனால் வேத மந்திரத்துக்கெல்லாம் உயிர் உள்ள ஒரு சப்தம் வேதம்ங்கிறது அதில் காயத்ரி மந்திரங்கிறது ரொம்ப அடிப்படை ரொம்ப முக்கியம் இந்த காயத்ரி மந்திரம் ஒன்று இருந்தாலே போகிறோம் நமக்கு பூர்ணமான வேதாத்தியனம் பண்ணின ஃபலமே நமக்கு கிடைக்கிறது வேதம் படிக்க முடியலையே நாம் வேதம் படிக்கலையே அப்படின்னு நாம் கவலைப்பட வேண்டாம் படிப்புக்கு வயசு கிடையாது ஒன்று எப்போ படிக்கலாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாச்சுன்னா படிக்கலாம் ஆனால் அதற்கு ரொம்ப கட்டுப்பாடுகள் ஜாஸ்தி அப்படிதானே எந்த ஒரு படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் அந்த படிப்புக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த படிப்புக்குன்னு ஒரு காலம் இருக்குது அந்த படிப்புக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் அந்த டயத்தில் படிக்கணும் அந்த இடத்துல போய் படிக்கணும் அந்த முறையில் படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வேதத்துக்கும் வேதம் நாம் அத்தியனம் பண்ணணும் வேதம் படிக்கணும் அப்படின்னா அதற்கேன்னு ட்ரெஸ் இருக்குது அதற்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது அதற்கேன்னு சில காலங்கள் இருக்குது அதற்கேன்னு இடம் இருக்குது அங்கே போய் நாம் படிக்கணும் நாம் இருக்கிற இடத்துலையே படிக்கிறது அப்படிங்கிறது வேதத்துக்கு சரியாக வராது அது அந்த கட்டுப்பாடுகளோடு நாம் வேதம் படிக்கணும் அப்படி அந்த அளவுக்கு கட்டுப்பாட நம்மால் இருக்க முடியலையே அப்படின்னா காயத்ரி ஒன்று போகும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது காயத்ரி மாத்திரசாரோபி காயத்ரியை மாத்திரம் வச்சுட்டே நாம் வேகத்தில் உள்ள அத்தனை பலன்களையும் அடையலாம் அடைய முடியும் அப்படி அடைஞ்ச மகரிஷிகள்னால் எத்தனையோ பேர் இருக்கா அதில் முக்கியமாக ஒரு ரிஷியினுடைய சரித்திரத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்தால் நமக்கு மனசுக்கு படும் என்னென்னா ஒரு காயத்ரி மந்திரம் ஒன்றை மாத்திரம் வச்சுட்டே ஒருத்தர் ஒரு வேதத்தையே நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தார் சிருஷ்டி பண்ணி கொடுக்கல கண்டுபிடிச்சி கொடுத்தார் அதான் மகரிஷிகளுக்கெல்லாம் மந்திர திரஷ்டாக்கள்னு பேர் மந்த்ரஷ்டான்னா எங்கேயும் நிறைஞ்சி இருக்கிற வேதத்தை நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தா அதுபோல தான் இந்த ரிஷியும் யாக்ஞவல்க்கியர்னு பேர் அந்த ரிஷிக்கு அவருடைய சரித்திரத்தில் பார்த்தால் நல்லா தெரியும் அவருக்கு காயத்ரி ஒன்று தான் அந்த காயத்ரி மந்திரம் ஒன்றை அவர் ரொம்ப தப அடைஞ்சார்வர் அவருடைய சரித்திரத்தில் ஒரு சம்பவம் என்னென்னா அவர் அத்தியனம் பண்ணுற காலம் வேதம் படிச்சுட்டுருக்கார் ஒரு பாடசாலையில் அந்த வாத்தியார்கிட்ட அவருக்கு ரொம்ப பக்தி ஏன்னா அந்த அந்த வாத்தியார் சொல்லிக் கொடுக்குற அழகு அதெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தியாக இருந்தது வாத்தியார்ட்ட அந்த பாடசாலை நடக்கக்கூடியதான இடம் ஒரு ராஜாவுக்கு உட்பட்டதான இடம் ஒரு தேசம் அந்த தேசத்து ராஜாவுக்கு ஒரு நோய் வந்துருத்தும் தீராத நோய் தீராத வியாதி அப்படி தீராத வியாதி வந்ததானால் முதல்ல என்ன பண்ணுவான்னா இந்த நாளில் ஒரு வியாதி வந்துருத்தோன்னா நான் முதல்ல என்ன பண்ணுவோம்னா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம் ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணினால் தனக்கு வியாதி வந்துருத்தோன்னு உடனே என்ன காரணத்தினால இந்த வியாதி வந்ததுன்னு தர்மசாஸ்திரம் வாசிச்சவாளு கேட்கணும் அவளுக்கு தெரியும் அப்படிதானே சட்ட சிக்கல் வந்தால் ஏதாவது சந்தேகம் வந்துருத்தோன்னா டாக்டர்கிட்ட போய் கேட்டால் தெரியாது அல்லது ஆடிட்டர்கள்ட்ட போய் கேட்டால் தெரியாது ஒரு லாயரை போய் பார்க்கணும் அவளுக்கு தான் தெரியும் இந்த சட்ட விஷயங்கள் அதே போல் பணம் விஷயமாக சந்தேகம் வந்ததுன்னா ஆடிட்டர்கள்ட்ட தான் முதல்ல போய் கேட்கணும் அது மாதிரி நம்முடைய நிறைய சிக்கல்கள் வருது வியாதிகள்லாம் வருது அப்படின்னா முதல்ல நாம் பார்க்க வேண்டியது இந்த வியாதிக்கு என்ன காரணம்னு பார்க்கணும் அதற்கப்புறம் மருந்து சாப்பிடணும் அந்த ராஜாவுக்கு ஒரு நோய் வந்துடுச்சு அதற்கு அந்த வாத்தியார்ட்ட வந்து அந்த ராஜா கேட்டான் இப்படி எனக்கு ஒரு வியாதி வந்துடுது அப்படின்னு கேட்ட உடனே அவர் உபாயம் சொன்னார் அதுக்கு வழி சொன்னார் என்னென்னா ஜென்மாந்தர கிருதம் பாபம் வியாதி ரூபேன பாததே நாம் ஏதோ இந்த ஜென்மாவிலேயோ போன ஜென்மாவிலேயோ ஏதோ பண்ணின பாபத்தினாலே நமக்கு வியாதியாக அந்த பாபம் வெளிப்படுறது அது எப்படி போக்கிக்கிறது அப்படின்னா தச்சாந்தி ரவுஷதேகி தானேஹி ஜப்பஹோம சுரார்ச்சனை இவ்வளோ உபாயங்கள் இருக்குது அஞ்சு வழிகள் சொல்கிறான் அந்த வியாதிக்கு நிவிறி பண்ணிக்கிறதுக்கு என்னென்னா ஔஷதேகி மருந்து சாப்பிடணும் தானேஹி அதற்கேன்னு சில தானங்கள் இருக்கு விடாத தீராத தலைவலியாக இருந்தது ஆனால் சீச தானம் பண்ணுறது ஈயம் ஈய பாத்திரம் தானம் பண்ணுறது ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த தானத்தை பண்ணுறது ஜபஹோம சுரார்ச்சனேகி ஜபங்கள் பண்ணுறது ஹோமங்கள் பண்ணுறது தேவதைகளை பூஜை பண்ணுறது அப்படி அஞ்சு வழியாக நாம் அதற்கு ஒரு நிவர்த்தியை தேடிக்கணும் அதுபோல் அந்த ராஜாவுக்கு அந்த உபாதத்தை சொல்லி டாக்டர்களை கூப்பிட்டு மருந்து மாத்திரையும் சாப்பிடு நாங்கள் இங்கே ஜப்பஹோமங்கள் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த பாடசாலையிலேயே குழந்தைகளை வச்சுட்டு தனப்படி அந்த ராஜாவினுடைய க்ஷேமத்துக்காக ஜபங்கள் நடக்கிறது ஜப்பஹோமங்கள் பண்ணி அந்த கலசத்தில் வச்ச தீர்த்தத்தை எடுத்துட்டு அந்த ஆசீர்வாத அக்ஷதையும் எடுத்துகிட்டு தினப்படி அந்த ராஜாவுக்கு போய் பார்த்து அந்த தீர்த்தத்தை அந்த ராஜாவுக்கு மேலே புரோக்ஷனம் பண்ணி ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சு அந்த அக்ஷதைய மந்திரம் சொல்லி அந்த ராஜாவுனுடைய சிரசில் போடணும் அப்படி போட்டுட்டு வர்றதுன்னு தொடர்ந்து பண்ணிட்டுருக்கார் அந்த பாட வாத்தியா அப்படி தொடர்ந்து நடந்துன்னு வருது அந்த ராஜா இந்த வியாதியினால் ரொம்ப சிரமப்பட்டான் கஷ்டப்பட்டான் ஆகையினால இது அந்த வியாதை சரியாக போகிற வரைக்கும் பண்ணணும்னு தினப்படி அந்த வாத்தியார் போய் பண்ணிட்டு வர்றதுன்னு வழக்கம் வச்சுட்டு ஒரு நாளைக்கு அந்த வாத்தியாருக்கு போக முடியல அசௌகரியமாக இருந்தது ஆகையினாலே இந்த யாக்ஞவரை கூப்பிட்டார் வாத்தியார் கூப்பிட்டு இந்த அக்ஷதையையும் இந்த தீர்த்தத்தையும் எடுத்துன்னு போய் ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சு அந்த அக்ஷதையை அந்த ராஜாவினுடைய சிரசில் போட்டுட்டுவான்னு அந்த யாக்ஞவ்கிரட்ட சொல்லி கொடுத்து அனுப்பினார் அந்த வாத்தியார் அந்த யாக்ஞவர்க்கல் கிளம்பி போகிறார் அரண்மனைக்கு அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்